வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பாராட்டுதல்களையும் போற்றுதல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் நம்மை தூற்றும் போதும் இகழும் போதும் இருப்பதில்லை அவ்வாறான மனநிலை நமக்கு இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது மிக எளிதானது பாறைகள் எல்லாமே கோவில்களின் கோபுரமாக உயர்வதில்லை பாறைகளில் எல்லா பாறைகளும் ஆலயங்களுக்குள் இருக்கும் தெய்வமாக மாறுவதில்லை சில பாறைகள் கோபுரங்களின் உச்சிக்காகவும் சில கற்கள் ஆலயங்களுக்குள் வைத்து வழிபடும் தெய்வ சிலைகளாகவும் சில பாறைகள் ஆலயங்களுக்குள் செல்ல உதவும் படிக்கட்டுகளாகவும் மாறுகின்றன எவ்வாறு ஒரு பாறையின் தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்த பாறையால் எந்த அளவிற்கு உளியால் அடி முடியும் என்பதை பொறுத்துத்தான் ஆகையால் வெற்றி என்பது மிக எளிதானது இன்றைக்கெல்லாம் மருத்துவம் என்பது மிக எளிதான ஒரு காரியம் மருத்துவம் படிப்பது என்பது மிக சாதாரணமான மனிதர்களுக்கு கூட இயல்பான ஒன்று மருத்துவம் படிப்பதற்காக ஆண்களை விட பெண் குழந்தைகளே மிக அதிகமாக சேர்கின்றனர் இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமானதாக இருக்கலாம் ஆனால் ஒரு நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மருத்துவம் படிப்பது என்பது மிக கடினமான காரியமாகும் இன்னும் சொல்ல பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதே பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து மருத்துவம் படிக்கிறாள் படிக்கச் செல்லும் இடத்தில் அவள் மட்டுமே பெண் குழந்தை அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஆண்கள் அத்தகைய சூழ்நிலையிலும் கூட தமக்கு ஏற்படும் மிக கடினமான சூழ்நிலைகளெல்லாம் தாங்கி மருத்துவ படிப்பை முடிக்கிறாள் அவள் படிக்கும் பொழுது பேர் தூற்றி இருப்பார்கள் எத்தனை பழமைவாதிகளின் பேச்சுக்கு ஆளாகி இருப்பாள் எல்லாவற்றையும் கடந்து மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக முடித்ததன் காரணமாகவே தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வர வரமுடிந்தது அவர் அவ்வாறு மிக கடினமான சூழ்நிலையை பொறுத்துக் கொண்டதன் விளைவாகத்தான் இன்று வரை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ற பெயர் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்துள்ளது ஆகையால் நாமும் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அல்லது புகழடைய வேண்டும் என்றால் போற்றுதலோடு நம்மை தூற்றுவோரையும் அல்லது நம்மை இகழ்வோரையும் பொறுத்துக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும் இதை வலியுறுத்தும் வள்ளுபர் பூமி தன்னை தோண்டுவோரை கீழே தள்ளிவிடுவதில்லை அவரையும் தாங்கிக் கொண்டு ஆழமாக தோண்ட தோண்ட தன்னகத்தை இருக்கக்கூடிய அதனைத் தொடர்ந்து தங்கம் வெள்ளி இரும்பு என தாது பொருட்களையும் தம்மை தோன்றுவோருக்கு அழித்து மகிழ்கிறது அதை நம்மை இகழுவோரையும் நாம் பொறுத்துக் கொண்டு அவரோடு நல்ல முறையில் நட்பை வளர்த்துக் கொண்டோமானால் நிச்சயமாக வெற்றி என்பது மிக எளிதான ஒரு காரியமாகும் அதுவே வாழ்வின் மிகச்சிறந்த அறணாகவும் போற்றப்படுகிறது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு வரையுடைமை குரல் எண் நூத்தி ஐம்பத்தி தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை மீண்டும் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி